வணக்கம் ஜூலை 14 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. எம் எஸ் எம்இக்களுக்கான முதலமைச்சரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடங்க உள்ளது 2. மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் ஆயிரம் கூடுதல் துருப்புக்களை அனுப்ப அமெரிக்கா சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது மூன்று ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ வாகனம் சந்திராயின் டூவை சந்திரனுக்கு அனுப்ப உள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று எந்த நாட்டின் பொருட்களுக்கு இருநூறு சதவிகிதம் வரி விதிக்கும் தீர்மானத்தை இந்திய நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது இரண்டு எந்த ஆண்டுக்குள் இஎஸ்ஐ சட்டத்தை நாடு முழுவதும் நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது மூன்று இந்தியாவின் தற்போதைய மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி